الحمد لله والسلام على رسول الله محمد عبد الله محمد عبد படித்து பரிபாலித்துக் கொண்டிருக்கேன் ஏக நாயன் அல்லாவுக்கு சுபஹான் அலாவுக்கே சொந்தம் அவன் ஒருவன் இணைய துணை அற்ற வேன் என்று தாத்து கூறுகின்றேன் சலாத்தென்றும் கருணேன் சத்திய தூதர் தர்மார்க்க போதகர் அருமை நாயகன் சல்லா அலே சொல்லம் அன்னவர்கள் மீதிலும் அந்த உத்தம சல்லல்லா அலேஸ்வல்லாமனு வாழ்க்கை எடுத்து நடந்த சஹாபாக்கள் நல்லடியார்கள் உலமாக்கள் அனைவரும் மீதும் அல்லாஹுசு மகானவசாள கருணை கிருப்பை கியாமஸ் நான் என உண்டாவதாகட்டும் புனிதமான அல்லாஹுஸ் மகானாவத இல்லத்தில் ஈத்திகாபுடைய நீத்துடன் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரிகளே அல்லாஹ் நல்லடியார்களே இவைகள் எல்லாம் இந்த உலக வாழ்க்கையில சொருக்கத்துக்கு போறதுக்கு உதவி ஆகி இந்த வாழ்க்கைக்கு அப்படியான அசிங்கமான வாழ்க்கையை விட்டு சவிந்து வாழும்படி எனக்கும் அப்பா உங்களுக்கும் பத்திய நல்ல உபதேசம் செய்கின்றேன் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் நல்லார்களே அல்லா குனவா எங்களுக்கு உலகத்துல வாழ்ந்தா போனவர்கள் எங்களுக்கு முன்னாள் உலகத்துக்கு வரக்கூடியவர்கள் அனைவரும் அல்லாபு சுனவசாலா ஒரு உயர்ந்தரமான நோக்கத்தை பேரில் தான் இந்த பூமிக்கு மேல அனுப்பிக்கின்றார் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹூ சுகானவசாலா குருவான சொல்லக்கூடிய நேரத்துல நாங்க உங்களே வீண் விளையாட்டுக்கிட்டு படைக்கல ஆனா அவ்வளவு முக்கியமான நோக்கத்துக்காக வேண்டிதான் படிச்சிருக்கின்றோம் என்றதெல்லாம் விளங்கப்படுத்துறான் போதும் இன்வர்க்கம் மனிதவர்க்கத்தே படைக்கப்பட்ட நோக்கம் அந்த ரப்ப விளங்கி அமல் செய்றதுக்காக வேண்டி எங்களோட ரப்ப எப்படியாப்பட்டவன் எவ்வளோ ரப்போடைய கொபிரத்து என்ன வல்லம் என்ன சக்தியே என்ன இதனை அமல் செய்றதுக்கா வேண்டிதான் அவகத்துக்கு எங்களை அனுப்பி வைக்கிறான் சகோதரிகள் அல்லா நல்லே உலகத்துல மனித வர்க்கத்தை படிக்கிறது படிச்சிருந்தா அந்த தான் ஆரம்பமாக அல்ல ஜின்வர்க்கு பின்னாலும் மனித வர்க்கத்தை சொல்றான் எப்படி எங்களுக்கு கடமைகள் அல்லா கொடுத்திருக்கிறானோ அதே கடமைகள் அவர்களுக்கும் இருந்துச்சு சகோதர்கள் அல்லா நல்லா அல்லாணம் ஒவ்வொரு படித்தவனை சந்தோஷப்படுத்துறது அல்லாஹ் அனுப்பி நாங்கள் உலகத்தில் செய்யக்கூடிய பெரிய பாவம் எங்க விளங்காம விஷயங்களை தப்பு சகோதரர்கள் ஒரு மையத்து 24 <laughs> ஒரேந்து ஆனா அதுக்கு தான் நபி அவங்கள வழியா தான் காட்டி சந்திக்கிறான் நீங்க இந்த வழியின் பிரகார நடலை ரப்ப சந்தோஷப்படுத்தினா மாறுனீங்க ஒரு பிரயாணம் செய்யறோம் தூங்குறோம் தூங்கக்கூடிய நேரத்தில் நபி எப்படி தூங்கினாங்க அந்த விலகி நாங்க தூங்கினா எங்களை ரப்ப நாங்க சந்தோஷப்படுத்தின கூட்டத்தில் சகோதரர்கள் அல்லா நல்லதார்களே இன்னைக்கு நாங்க முட்டு போட்டு வேற வகையில எங்களுடைய சகோதரர்கள் அல்லா நல்லதார்களே வேற வேற விஷயங்களை பயன்படுத்தி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த ஒரு நாள் நடக்க போறது இல்ல உலகத்திலிருந்து என்ன போறதோ அதுதான் பூமிக்கு வெளியா வானத்தில் இருந்தாங்க முடிவு செய்ய ஒரு சகோதரே நிலைமை வாழ்க்கையை மாசிகளை பார்க்கிறோம் ஆனா சகோதரே அல்லா நல்ல அமல்களை என்னதான் இருந்து எங்களுக்கு வரும் எனவே அல்லா எதிர்பார்க்கறது சகோதரர்கள் கண்டல ஒண்ணும் இல்ல வீட்டுல அஞ்சு பேர் உழைக்கிறோம் ஒண்ணுமே இல்ல வருமானம் ஒரு கிழமை கொடுக்க ஒழுங்க பாக்குறாங்க இவர் தூங்குற பிள்ளைய தூங்குற நேரத்துல போறாங்க சுபவுல போறாரு இவர் வார நேரமும் பின்னால அப்படியும் உழைக்கிறாங்க நிம்மதியை தேடுறோம் நிலைமைகளை சீராக பார்க்கிறோம் இங்க ஒரு நாடு நடக்காது அமல்களை வச்சு அமல் எந்த அளவுக்கு அம்மே இருந்துச்சு அப்ப என்ன நடந்துச்சி எப்ப எடுக்க சொன்னாங்க நான் காஷ்மீரு கட்டினதுக்கு பின்னால் எடுக்க சொன்னாங்க ஏன் சகோதரர்களே சபபு நாங்க இன்னைக்கு உலகத்திற்கு விஷயத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் நிலைமைகளை பறக்கத்தை மட்டும் வாழ்க்கையில பறக்கத்துல சகோதரர்கள் அல்ல நல்லே சாப்பாட்டை எடுத்து பாருங்க எ பறக்க இன்னைக்கு நாங்க எங்கட வீட்டில் ஆக்குறது பறக்கத்தா எங்க கல்யாணத்துக்கு ஆக்குறது பறக்கத்தா நவியாவோட சாதாரண சாப்பாடு பறக்கத்தான் பாருங்க சகோதரிகள் நல்லா நல்லா இருக்கிறேன் அந்த யுத்தம் நடக்குது அடியில வச்சு யுத்தம் ஒன்று நடந்துச்சு அகலி வச்சினாங்க சல்மான் பாரி சிறவியெல்லாம் எல்லாம் இருந்தாங்க எல்லாத்தையும் வச்சு நவியோ மசூரா கேட்டாங்க நடவக்கூடிய யுத்தத்தில் எப்படி நாங்க முகம் கொடுக்கிறேன் சல்மான் ரொம்ப ஊருகள்ல இப்படி யுத்தங்கள் நடந்தா அகலை வெட்டுவோம் எதிரிகள் எங்கிறதுக்காக சல்மான் புதிசா வந்து இவருடைய பேச்சு நாங்க கேக்குறதா அப்படி பார்க்கல மசூரா எட்டு கொண்டாங்க அவருடைய தலைமையில சகோதரர்களை கிட்டத்தட்ட குரூப் குரூப்பாக ஏழுக்காக பிரிஞ்சு அகலை வெட்டினாங்க இன்னைக்கு மதியக்கூடிய நேரத்தில் அந்த மலை இருக்கு அந்த மலையில கிட்டத்தட்ட ஏழு பள்ளிவாசல்கள் இருக்கு எந்தெந்த கூட்டங்கள் எந்தெந்த விடத்திலிருந்து அகல் வெட்டினாங்களோ நினைவு சின்னமாக ஒரு பள்ளி கேட்டிருக்கிறாங்க பசி பட்டினோதர்கள நபி அவங்களுக்கு ரெண்டு கல்லோட கட்டி அவள் கல்லை கட்டி தோன்றாங்க மனைவி கிக்க போறாங்க நீங்க மூணு பேர் மட்டும் கூப்பிடுவாங்க ஏற்பாடு செஞ்சு வைக்கிறேன்னு சோதர்களே நபி கிட்ட பேரு சொன்னாங்க யாரும் சூழலா எ ஊட்டில உங்களுக்கு பகல் சாப்பாடு ஏற்பாடு செய்யப்பட்டிக்கு நீங்களும் இன்னும் ரெண்டு பேரும் வாங்க நபிங்களை கிட்ட பேரு தான் சொன்னாங்க ஏன் மத்தவங்களுக்கு கேட்டா சாப்பாடு போதா வேண்டி உள்ளது ஒருவர் பின் ஒருவர் கிட்ட ஒருத்தருக்குறந்து சாப்பாடு பேர்ல உணவு ஆயிரம் பேருக்கு போதுமாக்கி கொடுத்தான் அந்த பறக்கத்தான் வலிமாக்கு மாப்பிள்ள போகுது பொண்ணு வீட்டுக்கு சாப்பாடு இல்ல அங்கே பிரச்சனை உருவாகுது என்ன சொல்றாங்க நாங்க வெடி இல்ல கல்யாணத்துல ஒரு குறையும் இல்லாம சாப்பாடு கொடுத்தோம் என்ன வலிமால இப்படி குறைப்பாடு கரியான சகன்கோதர்கள் ஐநூறு பேருக்கும் போதா பேர்ல சாப்பாடு சகோதரர்களே ஆயிரம் பேர் பறக்கத்தாக தின்னு முடிக்கிறாங்க சகோதரர்களே அதான் நல்லே அப்போ ஒரே நபியா அவங்களை நீக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பால் கிளாஸ் கூப்பிட்டுவாங்க இப்ப நபி அவங்க சொன்னதுக்காக நீங்க போறாங்க போகக்கூடிய நேரத்தில் சிந்தனை போறாங்க இந்த ஒரு பால் கிளாஸ் எனக்கே போதா அங்க எதோது பேர் போல வைக்கிறாங்களே அப்படி கொடுத்தாலும் எல்லாம் குடிஞ்ச தான் எனக்கு தருவாங்க என்ன கிடைக்க போகுது சகோதரர்களே சகாபாக்கள் வந்தாங்க திண்ணை தோழர்கள் வந்ததோட ஒவ்வொரு குடிச்சாங்க திரும்ப குடிங்க திரும்ப குடிச்சாங்க திரும்ப குடிங்க திரும்ப குடிச்சாங்க நாலாவதாக சொன்னாங்க யாரும் சூழலா இதுக்கு மேல நான் குடிச்சேன்டாங்க சகோதர நல்ல பசு இருந்து சகோதரர்கள் இன்னைக்கு இல்ல சகோதரிகளை எங்க பறக்கத்து ஒரு மடிய அப்படியே கரைச்சி எடுத்தாலும் குடும்பத்துக்கே போதா அங்க ஒரு பால் கிளாஸ் அல்லாத உழவுல தான் எங்களுக்கு அந்த பறக்கத்துலாத்தையும் வீட்டில சரி வரக்கத்து சகோதரர்களே வீடு இன்னைக்கு எங்கட வீடை பாருங்க எங்கட பத பாருங்களை பாருங்க இதுதான் நப வீடு கால நீட்டி தூங்குறாங்க அமீதாக்கு வந்தாங்க சகோதரர்களே சுஜூது போக்கூடிய நேரத்தில் மேல கைய வைப்பாங்க மேல வச்சுப்பாங்க இதுக்கு பின்னால சகோதரர்களே ஆயிஷா நாய்க்கு விளங்குவாங்க நபியாங்க வீட்டு அளவு சகோதரிகளே யாருக்கும் சரி இந்த சபையில என்ன மனைவி தூங்குறாங்க எனக்கு வீட்டுல சாத்தியம் சொல்லக்கூடிய ஒரு மனிதன் ஊடுருக்கா சகோதர்களே மனைவிக்கா சகோதரர்களே ஒவ்வொரு ஊடையும் ரெண்டு மாடி மூணு மாடி ஒவ்வொரு மாடிலே அட்டாச் பாத்ரூம் அடிச்சுப்போம் அந்த பாத்ரூம் அலோசர் இருக்கார் இன்னைக்கு எப்படி பாத்ரூம்கள் இருக்கிறது சகோதரர்களே சாப்பாடு கண்டார் தூங்குறதுக்கா யார் சந்திக்கிறதும் அந்த ஊட்டில பறக்கத்தா நாங்க வாழ்ற என்னோட வீடு பறக்கத்தா சகோதரர்களே அந்த நபியாங்க சகோதரர்களே எல்லாம் மலக்குமார்களுக்கும் தலைவர் வந்து போன ஊடு அல்லாட குருவான் சொல்லப்பட்டின் எங்களுக்கு எல்லாம் உமாமார்கள் பரிந்துனருமா மனிமார்கள் ஒன்பது மணிமார்கள் வாழ்ந்த வீடு அந்த வீடு பறக்கத்தான் இன்னைக்கு நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கா சகோதரிகளை பறக்கத்தில் பறக்கத்தில் நேரத்துல சகோதரர்கள் அந்த காலத்துல சாபாக்கள் பெரியார்கள் இமாம்கள் எத்தனை மணிக்கு தாஜ்ஜத்துக்கு சுபவுக்கு சகோதர்டுகள் சொல்லுவாங்க இசாக்கு சென்று ஒழுவோட சுபம் திறந்து ஈக்கிறார்கள் இன்றைக்கு ஈக்கிறவர்கள ஈமான் இல்லை என் நம்புறதுக்கே ஈமான் இல்லை எங்க சொல்ல இப்படி நடக்குமா செஞ்சு பாரு சகோதர்களே ஒரு படத்தை ஒரு படம் உள்ள மூணு அவர் கண்ணிமையா அடிக்காம பத்தி பட்டினம் விளையாம விளங்காம பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த தாபாக்களுக்கு தொழுறது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு பொறம் தொழுவை ஸ்டார்ட் ஆகினா பானு சொல்லக்காரில் சொந்து கொண்டிருப்பாங்க இன்னைக்கு எங்கட சகோதரர்கள் நம்புறதுக்கே இமான இல்லை தொழூரத்துக்கு சகோதரர்கள் தேவைப்படுது அந்த இமாம் இமாம் அவர்கள் இமாம் சகோதரர்களை ஏழு வயசுல குருவானே மன்னன் செஞ்சார்கள் இன்னைக்கு எங்கட புள்ள ஏழு வயசுல அலிம்பாவே ஓகே இல்லை பாரு பத்து வயசுல பாடமாக்க முடிச்சாங்க நேரத்தில் எங்களுக்கு இல்லாம போயிட்டு அல்ல நல்லதா இருக்கிற ான குடும்பம் எல்லமே ஆம்ப இங்கு பறக்கத்துல சகோதர்களே எங்களுக்கு பிள்ளைகள் கூட பறக்கத்தில் கூட கிடைக்கிறது பறக்கத்தில் அவங்களின் மூலமாக ஒரு குழந்தைய ஏற்படுத்தி கொடுத்தான் வயோதிப காலத்தில ஒரு புள்ள எந்த அளவுக்கு ஒரே ஒரு மகன் தான் சகோதரிகளே கிட்ட கட்ட அந்த ஒரு மகனின் மூலமாக பதினாறு நபிமார்கள் உருவாக்கினான் பதினாறு நபிமார்கள் ஒரே ஒரு மகனுடைய பறக்கத்தால் அல்ல உருவாக்கினான் இப்ராஹிம் அலேஸ்லாத்தின் மவன் அசரத்து அலேசலாம் அவங்களோட மகன் சகோதரர்கள் யவுப் அலையாம் அவங்களோட மகன் சகோதரர் யூசுப் அலேலாம் அபிமார்கள் அவங்க அய்யூப் அலையம் தாத் அவங்களோட மவன் சுலைமான் அலையம் அவங்க சகோதரர்களே ஐயா இல்லாஸ் அலையம் யூனாம் சகோதரர்களே கிட்டத்தட்ட சகோதரர்களே பதினாறு நபிமார்கள் அல்லா வெளியாற்றி காட்டாவது அந்த அதிமர் கொள்கையை கொடுக்கிறான் அந்ததான் இஸ்மால் அந்த இஸ்மால் சகோதரே பறக்கத்தபிமார்களுக்கும் எல்லா ரசூமார்களுக்கும் அவங்க பறக்கத்தா அந்த ஒரு எட்டு ஆம்புல புள்ளையோட வச்சு பெருமாடிக்கிற எங்ககள் பறக்கத்தா சகோதரிகளே பெரியார்கள் எங்க பறக்கத்திற்கு சகோதரர்களே அல்லா சின்ன காலத்தில் அந்த பறக்கத்தான் இன்றைக்கு அப்பா நூறு பேரை பத்தி இன்னைக்கு சரித்திரம் எழுதிக்கிறாங்க உலகத்தில முக்கியமானவர்கள் அதுல முதல் முதலாக பேச அப்ப இஸ்ரோ வேறர்கள் இவ்வளவு யாருமே இல்லை அசூல்லான பரக்கட் ஏன் பரக்கத்து இல்லாம போறதுக்கு காரணம் எங்க போயிட்டு அந்த பரக்கத் நாங்க பறக்கத்தை தள்ளி வச்சிட்டோம் பறக்கத்தை மூடி வச்சிட்டோம் எதுக்க தயாரில்லை சகோதரர்களே என்ன செய்ய நபி சொல்ல எங்க சரி போயிட்டு யார்கிட்ட ஒரு பாய்க்கடையில வேலை செய்யுங்க போடுங்க ரெண்டு வார்த்தை ஏறி இருந்து சகோதரிக்கு என்ன சொன்னாங்க வீட்டுக்கு முன்னால ஒரு திரையா போடுங்க நவியும் கேட்டதுக்கும் ஒரு வித்தியாசமே இல்ல இவர் வருமா என்றாரு அவர் திரைய போட்டு சொல்றாரு எங்களை ஒண்ணுமே பேசல நேரடியா போயிட்டு விட்டு வாசல்ல திரையொண்டு போட்டு வந்தாங்க கொஞ்சம் நாளைக்கு பின்னால வந்து சொல்ற யாரும் சொல்லலாம் இப்ப நான் நல்ல வசதி வாய்ப்போடு வணக்கத்தை ஐக்கிய அரசு இப்ப கேக்குறாங்க ஏரிய அரசு நீங்க திரைய போடு சொன்னீங்க சொன்ன சொீங்க ஒரு தொழுவிய அவருக்கு எத்தனை நாளைக்கு உணவு கிடைக்காது எட்டி பார்த்தால் பிரியா நாங்க எங்கட உமா எங்கட வாப்பா எங்கட வீட்டுக்கே வாழ்ந்தா வரக்கத்து வரும்மா போகுமா எங்க பறக்கத் வரும் பாப்பா தோன்றா பிள்ளைக்கு தொழுவையில் மனைவி தோன்றா கணவன் கிட்ட தொழுவில்ல இங்க எங்க சகோதரிகளை பறக்கத்தை எதிர்பார்க்கலாம் சொபவ் தொழுவ எவ்வளவு பறக்கத்தானது சகோதரிகளை சொபவ் தொழுவுறவர் ஈமானுடைய சுப தொல்லாதவர் கொடியோடு போவார் அப்ப நாங்க தொழுந்து போட்டு பஜாருக்கு போனாக்கா கிட்ட எடுத்து கொடுக்குறான் தொலாம போனா அல்லா குடுப்பான் கஷ்டப்படுத்து கொடுப்பான் அதுல பறக்க தெரிக்காது வீட்டுக்கு அடித்து வருவாரு மெல்லனைக்கு சேத்தன் தல்லாம தீயோண்டு குடிக்க தள்ளு இல்ல ஏன் அவர் மலகுமார்கள் வரக்கூடிய நேரத்தில் கதவை இழுத்து அடிச்சு நாங்க படுக்கிறோம் சகோதரர்களே அல்லா குருவ சொல்றத்துடைய நேரத்தில் குருவா நோதினா மலக்குமார்கள் சமூகம் அளிப்பார்கள் குருவான் மலக்குமார்கள் எங்களுக்கு தாஜ்ஜத்து ஒரு மனிதன் தூங்கினர் கலிக்கிறான் போறோம் போறோம் எங்களோட சகோதரர்களே ஒரு மனிதன் மூத்திரம் சிறுநீர் கழிப்பானுதான் அந்த மனிதன அந்த முழு நாளும் அவனோட கொண்டோல் உள்ள கடுப்பான ஒரு எழுது ஒரு மனுஷனுக்கு நாலு அஞ்சு பேர் சேர்ந்து அடிக்கிற நேரத்தில் கடைசியாக அடிச்சு போய நேரத்தில் ஒருத்தரை என்ன செய்வாரு காலால் ஒரு ஓங்க அடிப்பாரு காலால் ஒன்று அடிச்சு காரு துப்பி பயிற்சுவாங்க இவர் அடையின மோத்துல துப்பி தானே என்ன பேர் அடிக்க போவாரா ஏனா வெளியே போல தான் ஒரு மனுஷன் தொலாட்டி சேத்தானுடைய ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருந்தால் சேத்தான் அவர் ஆட்டி படைப்பாரு இவர் ஒண்ணுமே செய்ய இல்லாம அடிபட்டிப்போது கால எலும் ரஜிமிக செய்தான் மூக்களை தான் தூங்குவார் இன்னைக்கு அந்த எல்லாம் இல்ல அந்த செய்த மூக்களை வச்சுக்கொண்டு பஜார் இல்ல ஆஃபீஸ்ல ஸ்கூல்ல இங்க எங்க பரக்கத்து வரப்போகுது பரக்கத் இன்னைக்கு மனைவிக்கு சலாம் சொல்ற வெக்கம் என்ன புதுசா இன்னைக்கு இன்னைக்கு மட்டும் சலாம் உண்டு இன்னைக்கு அவங்க நினைக்கிற அளவுக்கு நாங்க நடந்து கொண்டோம் பிள்ளைகிட்ட சலாம் இல்ல உம்ம பாப்பா கிட்ட சலாம் இல்ல எங்க சகோதரிகளே பரக்கத்து எங்களுக்கு போகுது எனவே சகோதரிகள் இந்த பரக்கத்து இல்லாமல் வட்டி வாழில புய் புய் சொன்னா மலக்குமார்கள் ஓடுவாங்க பரக்கத்து ஒரு நாளை கிடைக்காது இதே போல வட்டி ஹராம் ஹராம் சேர்ந்தா எங்களுக்கு ஒரு நாளும் பறக்கத்து வராது என்னென்ன நாங்கள் கெட்டுறோமோ இந்த எல்லாம் வட்டில்தான் செய்யுது ஆனா பெயர்களை மாத்திக்கொள்ளலாம் எ வாகனங்கள் வட்டில தான் ஓடுறோம் எங்களை வீடு வட்டில தான் எல்லாமே வட்டி ஆயிருந்தேன் இவர் எப்படி அல்லாறு வரக்கத்தை எதிர்பார்க்கலாம் எனவே சகோதரிகளே அல்லா நல்லதார்களே எங்களிட கொஞ்சம் காலம் வாழ போறோம் இருக்கிற காலத்துல நாங்க அலாலான முறையில நாங்க கொடுத்தா தான் எங்களுக்கு அல்லா பறக்கத்தான வாழ்க்கையை தருவார் சகோதரர்களே தக்குவாவுடைய வாழ்க்கை வரையணும் வளவு அண்ணா குறா ஆமணு வர்த்தக ஒரு கிராமவாசிகள் ஒரு ஊர்ல வாழக்கூடிய மக்கள் அல்லாவுக்கு பயந்து இதே அச்சத்தோடு வாழ்ந்தா அவங்களை மறக்கத்தோடைய கதவுகளை தொடர்ந்து கொண்டு போவோம்னு அல்லா இன்னைக்கு தக்குவா இல்ல எப்படி இல்லாம இருக்கிறோம் இன்னைக்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க இன்னொரு அனுமதித்தாயஷா நாய்கி சொன்னாங்க பரவாயில்ல அமீருக்கு சொல்லுங்க அங்கனைக்கு சகோதரர்களே அடக்கம் செய்யப்பட்ட திரை இல்லாம தியாரம் செய்வாங்க அவங்க கனவை கபுரை தியாரம் செய்வாங்க அடக்கம் செய்யப்பட்ட தியானம் செஞ்சாங்க நான் எப்படி முகத்தை தொடர்ந்து போறேன்னு கேட்டாங்க சகோதரர்களே மௌயத்துக்கு பிறகும் தப்போடைய வாழ்க்கை பாசிமா நாயகி கவலைப்பட்டாங்க அந்த காலத்துல சந்தாக்கு இல்ல ஒரு பலவில வச்சு நாலு பேர் தூக்கி கொண்டு போவாங்க பாத்திமா என்ன மக்கள் நான் போன போற சொல்லுவாங்களே பாத்திமா நாயகி கவலைப்பட்டாங்க இப்ப எந்த அளவுக்கு கவலை என்றா சகோதரர்களே முதல் முதலாக சந்தாக்குல துண்டுக்குல போன பெண்மணி என்றா சகோதரர்களே பாத்திமான் ஆயிட்டு ஏன் அவ இருமா நாயகி அவங்க தக்குவாவுடைய வாழ்க்கை தக்குவா இருந்துச்சு ஒழுங்கான முறையில காதுக்கு கழுத்துக்கு போட்டு அழகு பாக்கல வாய்க்கு ருசியா திண்டு பார்க்கல செலவழித்த பெண்களுக்கு தலைவியா மாறினாங்க பெண்களுக்கு தலைவியா மாறினாங்க ஏன் தக்குவாடைய வாழ்க்கை அந்த பறக்கத்தான வாழ்க்கை என்னால கிடைச்சது அந்த பாத்திமாக்கு என்ன கிடைச்சது அந்த ஆய நாயகிக்கு தக்குவோட வாழ்க்கை அந்த பரக்கூத்துடைய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை இன்னைக்கு எங்களுக்கு வாய்ப்போடு வாழ்கிறதுக்கு எதிர நிலைமைகள் சீராஜ் பாக்கிறோம் தொழிலே இல்ல சும்மாவே இல்ல கிளம்ப ஒரு நாள் இவ்வளவு பேர் நாங்க சும்மாவுக்கு வாங்க பேச்சிலும் அசு இருக்கு ஏன் எங்களுக்கு அசலுக்கு வரையலா இந்த ஊருல நாங்க தூமிக்க மாட்டோமா ஏனும் ஏன் எங்களுக்கு சுமவுக்கு வரையலா ஏனும் சகோதரர்களே நாங்க மனம் வச்சா வரலாம் வாழ்க்கையல்ல திருத்திருத்தறது வாழ்க்கைய நிலைமைகளை மாத்துறது எங்களோட அமல்களை வச்சுதான் வெறுமே என்னோட சொத்துக்களை வச்சு செல்வங்களை வச்சு எங்களோட ஆம்பளை பிள்ளைகளை வச்சு எங்களுடைய வியாபாரத்தை வச்சு எங்களோட உத்தியோகத்தை வச்சு அமல்களை வச்சு எங்களுடைய நிலைமைகள் சீராகும் எனவே எங்களை அமல்களின் மூலமாக அல்லாண அழகான முறையில எங்களோட வாழ்க்கையை உலகத்திலே முகத்துக்கு பின்னால் வாழ்க்கிறேன் நிம்மதி சந்தோஷம் அடையக்கூடிய கூட்டத்தில் கபூல் செய்வானாக எங்களை குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக நெறிஞ்சும் தெரியாமலும் அறிஞம் அறியாமலும் எங்களால் நடந்த குற்றம் குறைகள் தவறுகளை அல்லா மன்னிச்ச எங்களுக்கு இறக்கம் காட்டிறியா அல்லா யார் எங்களுடைய வாழ்க்கையில பறக்கத்தை அம்மத்தை ஏற்படுத்தியா எங்களுடைய வீடு வார்த்தைகள் உணவுகளும் வாழ்க்கையில் வாழ்க்கையை தந்து நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை குடும்பத்தில் ஏற்படுத்த